அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்க அருள் மிக்க கொழல் அறிஞர்கள் முன்னிலையில் தான் கற்றவற்றை அவர்கள் ரசித்து அனுபவிக்கும் வண்ணம் சொல்லி தன்னின் மிக்க அறிஞர்களிடம் தனக்கு தெரியாத நுட்பமான பொருள்களை தெரிந்து கொள்ள வேண்டும் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் தன் அறிவினால் கற்ற நுண்ணிய பொருளை பிறருக்குச் சொல்லி பிறர் கற்ற நுண்ணிய பொருள்களை தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து அதனால் அறிவானது வளர்ச்சியும் நுட்பமும் அடையும் கற்றவர்கள் நடுவே அவர்கள் ஏற்கும்படி போற்றும்படி மதிக்கும்படி பேசி தன்னைவிட மிகுதியாக கற்றவர்களும் தன்னை மதிக்கும்படியான சிறப்பை பெறுவதற்கு முயல வேண்டும் என்றும் கூட அர்த்தம் கொள்ளலாம் இந்த குரட்பாவில் அவை அஞ்சாமையின் ஒரு சார்புடைய பயனானது உணர்த்தப்பட்டிருக்கிறது நன்னூல் பொதுப்பாயிரத்திலே சொல்லியிருப்பதை நாம் மேற்கோளாக இங்கே பார்க்கலாம் ஆசான் உரைத்தது அமைவர கொளினும் கார்கூர் அல்லது பற்றிலன் ஆகும் ஒரு மாணவன் ஆசிரியர் உரைத்த நூற்பொருளை மும்முறை கேட்டு பயின்றாலும் ஆசிரியரின் புலமை திறத்தில் கால்பங்கிற்கே நிரம்ப பெறுவான் அதற்கு மேலாக முழுமையாகப் பெற வேண்டுமாயின் அவன் தன் முயற்சியால் உழைத்து பெருக்கிக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் ஒருங்கே கற்றல் ஒருவருக்கு தனியே இயலாது ஆகையால் பூக்கள் தோறும் சென்று தேனை பருகிக்கொண்டு வருகின்ற வண்டு போல கல்வி உடையவர்கள் பலரிடமும் சென்று கலையை இடைவிடாது கற்று வர வேண்டும் என்பதும் இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாகிறது இனி பதவுரை பார்க்கலாம் கற்றார் முன் பல நூல்களையும் கற்று அறிந்தவருடைய சபையினில் கற்ற தாம் கற்று அறிந்த அரிய அறிவு நூல்களை செல கற்றவர்களுடைய மனதிலே பதியுமாறு சொல்லி எடுத்துக்கூறி தாம் கற்ற தாம் கற்று அறிந்ததை விட மிக்க அதிகமான அறிவாற்றலை மிக்காருள் தம்மை விட அதிகமாக கற்றவரிடமிருந்து கொழல் அறிந்து கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பல நூல்களையும் கற்று அறிந்தவருடைய சபையிலே தாம் கற்றறிந்த அரிய அறிவு நூல்களை கற்றவர்களுடைய மனதிலே பதியுமாறு எடுத்துச் சொல்லி தாம் கற்று அறிந்ததை விட அதிகமான அறிவை தம்மை விட அதிகமாக கற்றவரிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்க அருள் மிக்க குழல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான